முப்பது கூறுவதாக இருந்த தர்கம் செய்வதை விட்டு விடுபவருக்கு ஒரு வீடும் தமாஷாக இருந்தாலும் பொய்யை விட்டு சொர்க்கத்தின் நடுத்தளத்தில் ஒரு வீடும் அழகிய குணமுடையவருக்கு மேல் தளத்தில் ஒரு வீடும் கிடைக்க நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபி சொல்லு அலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போதாவோ நான்கு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்